ஆயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு சில மனிதர்கள் இபுனும் வரது எங்கள் தலைவர்களிடம் நாங்கள் செல்கிறோம் அவர்களிடம் நாங்கள் புகழ்ந்து பேசிவிட்டு வெளியே வந்தால் அவர்களிடம் பேசியதற்கு குறைகளை பேசுகிறோம் இது குற்றமா என்று கேட்டனர் உடனே இபுனும் வரது அவர்கள் இதையே நபிசல்லாகும் அணிகல்லும் அவர்களின் காலத்தில் நயவஞ்சகம் என நாங்கள் கருதினோம் என்று பதில் ஏழு ஒன்று ஏழு எட்டு